அமர்லாம் அமர்ந்தவாது நின்றவாது அந்த நீர்நிலை எப்படிப்பட்டது ஒரு பாட்டு நல்ல பறவைகள் எல்லாம் அப்படியே அந்த ஒழித்துக் கொண்டே இருக்கு அறிந்திட மலர்கள் நிறைய இருப்பதனால பண்டுகள் தானா பாடுத்துக்கொண்டே இருக்கா மலர்கள் நிறையால் அங்கம் பைம்போதால் பின்னும் அரவத்தால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன் திசைந்த பொங்கும் மடு திருவம்பாவை அங்க பார்த்தியே ஒரே என்ன குவ ஆமடி அப்படியே கடையில ஓடு மீன் ஓடி ஒரு மீன் வருமளவு வாடி இருக்குமோ கொக்கு ஆமடி பாரு தண்ணி பாம்பு தண்ணி பாம்பு ஒன்றும் பண்ணாதே பைங்குவார் மலரால் எங்க மல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் அரோமனா பாம்பு அரோமனா ஒலி அடாரல் அது ஒரு பாட்டில் திருவம்பாவியல் அந்த இருபது பாடல்ல ஒரு பாடல் அப்படியே வச்சுட்டு ஒன்றுதானா இருபதுமே அப்படிதான் இருக்குது பின்னும் அறவத்தால் இதுல ஏதேனும் உண்டு குளத்துல போனா இல்லாததா எல்லாம் இருப்பதுதான் இன்னைக்கு இருக்கானா அதுவே விஷயம் குளத்தை குளமா வச்சிருந்தா தான் நம்ம இருக்கும் தண்ணி இருப்பதாகவும் கேள்வி அப்படி இருக்கு அப்படி எங்க பைங்கூளை கார் மலர் செங்கமலை பயன்போது அப்படி நின்ற காலம் அதனால இருந்ததுல இருக்கு அப்படி இல்லாத ஒரு மணி நேரமா குளத்தை பாரு பின்னும் தங்கள் மலம் கழுவுதலினால் பாடுறா நாலு தொடையிலையும் அது பாட்டு பெண்ணுமா பெண்கள் குளிக்கிறாங்க சா வந்து குடிக்கிறவங்க பாரு குடிச்சிட்டு இருக்காங்க வந்து இறங்குறவங்க பாட்டு இறங்குறாங்க மேலே இறங்குறப்பா அடர தங்கள் மலம் கழுவு சார்தலினால் எப்படி இருக்குது குளம் குளமாவா இருக்குது இல்லையே நம்ம அம்மா அப்பா மாதிரில இருக்காங்க அம்மையப்பராக இந்த குளம் இருக்கிறது குவளை மலரும் செந்தாமலையும் இருக்கிற குறுகும் இருக்கிற ஓடுற பாம்பும் நாலு துறையில இறங்குபவர்களையும் கொண்டு எப்படி அம்மையப்பர் முடியும் அது ஆண்டுக்கான்க அருமையான பாட்டு எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கும் மடுத்தையா இல்லையே அந்த பாட்டுகள் ஒரு பாட்டு இந்த நிமிஷம் வரையும் கிடையாது கிடையாது அறிந்தெல்லாம் ஒயித்து கிடக்கும் முடியான அந்த குளம் திரைநடும் திரைநடும் மீன் இருக்கவே இருக்குது ஏன்னா அதுக்குள்ள இருக்க நீர் வாழ் உயிர்கள்ல மீன் ரொம்ப அருமையானது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏனையெல்லாம் நம்ம பழகாத உயிரினங்கள் ஆமையெல்லாம் கூட கண்டா பயபடும் ஏன் எதேனும் பணி தொலைச்சிருவான்னு அதனால மீன் பயபடாது சொல்லிடு ஏன்னா நம்ம இருக்கிறது ஆடு மாடு மாறி எப்படி விலங்குகள்ல ஆடு மாடு பழகு அது போல நீர்ல இருக்கிற பொருள்கள் அருமையா பழகிறது மீன் தான் நம்ம கிட்ட இருக்கிற அழைக்க நம்ம கிட்ட இருக்கும் போதே கொத்து திங்குமே என்ன பண்ணுவோம் அதனால அப்படிப்பட்ட ஒரு அருமையான நீர்வாழ் உயிர்கள்ல மீன் அப்படிப்பட்ட உண்டு அதனால் அந்த வீரை சீரந்த செங்கமலம் அருமை தண்ணீர் அப்படியே நெருப்பு இருக்கிற மாதிரி இப்படி ஓமி சொல்ற பாருங்க தண்ணீர் நெருப்பு வர்ற மாதிரி நல்ல செந்தாமரை மலர் பூத்து கிடக்கும் சக்கி சக்கியம் இருக்குது அப்படி நீர்ல நெருப்பு இருக்கிற மாதிரி இருக்கு இப்படியாக இருக்கிற திருக்குளத்தில் சென்றுதான் இந்த உருதத்தை தெல்லு தன்புணல் நின்று கொண்டு செய்வார்னா இடுப்பு வரைக்கும் தண்ணீர் நீண்ட நேரம் நின்று நெஞ்சு வரைக்கும் கூட நிக்கலாம் கொஞ்சம் நெஞ்சுக்கு மேல போன பிறகு கொஞ்சம் கால்படியே சரியா வராது கழுத்து வரைக்கும் இருக்கிற அவளுக்கு நின்று செய்யவே முடியாது செய்ய முடியாது அது மா இந்த திருமந்தார் இடுப்பளவு செய்ய எல்லாம் வழியில் போற ஆயிரம் பேரும் ஒரு தட பஸ் பதிவாரு செயற்க செய்வார் பெரியார் சிறிய செயற்க உரிய செய்கிறார் செயற்கை உரியதே செய்யாத தண்டா நீ இது செயற்கை அரிய செய்கிறார் உனக்கு அவருக்கு இடைவெளி அதிகம் அதனால இது உள்ளதான இடைவெளி பல்வேறு இடைவெளி இருக்குது உட்கார அதனால கடுத்தளவு நீர் வரையிலும் நின்று கொண்டு இந்த உருதிரபத்து செய்வார் என்று சொன்னார் இப்படிப்பட்ட பெரியவர் தெல்லு தன்புணல் கடுத்தளவாயிற உள்ளுறப்புக்கு நின்று இது என்ன இது இதுக்கு மேல செயற்கரிய செயல் ஒண்ணு கழுத்தளவு தண்ணீர் நின்று இருந்தாலே கையை வேலை செஞ்சாதான் திருவாசகத்துல அப்போ இந்த கையை தலை இந்த கையானது தலையில் வைத்து கும்பிடணும் கடல்வெல்க இந்த மாதிரி இந்த கரத்தை குவிப்பதுல நெஞ்சுக்கு நேராக வைத்து குவிப்பது குவித்து வணங்குவதும் ஒரு முறை தலைக்கு மேலாக வைத்து வணங்குவதும் ஒரு முறை இந்த இரண்டு முறையும் கைகூப்பி வணங்குவதில்ல இருமுறை உண்டு இது இதுவும் கல்தோன்ற மண் தோன்றா காலத்தே வாழ் முன் தோன்றி மூத்த அவனுக்கு உண்டு என்ன நினைக்கிறான கல்தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழ்ந்து வீரமும் காதலும் தான் இந்த தமிழகிட்ட இருக்குங்கிறான் இது ஒரு வங்கம் ஒரு பகுதி அவ்வளவுதான் தாத்தா எத்தனையோ இருந்தது அவங்ககிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு புடிச்சு விடுறீங்க ரெண்டோட நடிக்கிட்ட வாட்டுப்படை உார்ங்குவிக்கும் சீரோன் கடல்வெல்க உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து ஆரழுத்தடைக்கிய அருமறை கேள்வி நாயியல் மருங்கின் அவிளப்பாடி மலைக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க நிறைய மலர்கள் எடுத்துருவாங்க விரைவுறு நலுமலர் ஏந்தி எப்படி போவாங்க பெரிது வந்து மகிழ்ச்சியா அது இவர் மேற்கொள்ள சென்னியில் அஞ்சலி கூப்பினர் இது எங்க திருப்பள்ளி அழிச்சு இன்னிசை வீணையரை ஆடினர் ஒருவாள் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவால் துண்ணிய பெணிமலர் கையினர் ஒருவால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள் அது உச்சி கூப்பிய கையினர் தற்புகண்டு ஆரழுத்தடைக்கிய அருமறை கேள்வி நாயியல் மறிங்கின் அவிளப்பாடி விரை நறுமலர் ஏந்தி பெரிது வந்து ஏரகத் துறைதலும் உரியன் இப்படி எங்க பெருமான் திருவேரகத்தில் இருப்பான் முருகப்பெருமான் அவனை வணங்குகின்ற அன்பர்கள் போய்கொண்டிருப்பார்கள் திருவேரம் கும்பிடுவாங்களா ஆகவே இந்த உச்சிமேல் கூப்பி வணங்குதல் என்பது வந்து பண்டைய காலத்திலேயே இருந்த தமிழருடைய பண்பாட்டுல ஒன்று உச்சி கூப்பிய கையினர் என்றலாம் அதனால பேரு அந்த கடுத்தளவாயிரை நேரில் இருந்து நின்று கை உச்சிமேல் குவித்து தள்ளு மெந்தீரை கங்கை நீர் ததும்பியார் கொள்ளும் கூறி போடு பயின்றார் சொல்வாராம் அப்போ மந்திரம் ஒழிப்பதுல இப்படி ஒரு முறை என்ன முறை கடுத்தளவு நீர் வரையிலும் என்று தன் இரு கரங்களையும் தலையின் மேல் உச்சி மேல் குவித்துக் கொண்டு விடாமல் அசையாது நின்று அந்த மந்திரத்தை சொல்லுவது என்று சொல்வார் இந்த அறுபத்தி மூன்று வரலாற்றில் இது மாதிரி பயிற்சி பெற்றவர் இவர் ஒருவரே ஒருவர் என்னும் ஒருவர் இது மாதிரிலாம் கூட ஞானம் அப்பறம் சொல்லல சொன்ன எத்தனை பேர் ஒருத்தர் சூப்பர் யார் ஆனா ஒன்னு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுன்னா நல்லது நீ இப்ப தொட அவ்வளவு சொல்ல முடியுமா அதனால ஓதும் அதான் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நுழைச்சு வாயவே சொல்லும் இந்த அளவில் என்றுரு பகலும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமா காலையும் மாலையுமா அல்லது காலையின் மாலையுமா என் கண்ணு பேசுறது எப்ப சாமி இரா பகலாய் பேசும் போது எப்போது ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இரவு பகலா பேச அது போல இந்த பெருமகனார் இரவு பகலாக அந்த மாதிரி நீர்நிலையில் நின்று கழுத்தளவு நெல் நின்று தன்னுடைய இரு கரங்களை மட்டும் அந்த சென்னையில் குவித்தவாறு இந்த மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருப்பார் அப்படி ஒரு இதெல்லாம் செயற்காரியிருக்கேன் அந்த பட்டியல் இவரெல்லாம் தெரிகிறது ஆறு மறைப் உரு திரம் அதனை வரும் முறை பெறும் பகலும் எல்லியும் படுவாமி திருமலர்போற்று இருந்தவன் அனையவர் சில ஒருமை உத்திட உடனே எங்கும் நிறைந்த பரம்பொருள் இதை உணர்கிறான் ஒரு ஆன்மா இப்படி இடைவிடாது தன்னையே நினைந்தவாறு இந்த மந்திரத்தை பயின்றவாறு என்று சொல்லி இந்த மந்திர குறிப்புல இந்த திருவைந்தளத்து குறிப்பு நம்ம சங்கலை வரல வரல திருந்தின் குறிப்பு சங்கலை இன்னைக்கு இருக்கிற சங்கலைங்கள காண முடியல பொதுவா மந்திரம் சிறப்பா ஒரு மந்திரம் சொல்லப்படுதுன்னா திருமுருகாரி பண்ணப்படுது முருக பெருமான் அந்த ஆறழுத்து மந்திரம் சொல்லப்படுது ஆகவே ஐந்தழுத்து மந்திரம் ஆகிய இந்த மந்திரத்தை இப்ப இருக்கிற சங்கிலிக்கியங்களிலே காண முடியல காண முடியுதா திருநீர் காண முடியுதா திருநீர் காண முடியுது அந்த திருநீர் குறிப்பு இல்லவே இல்லை என்ன பண்றதுல இப்ப யாரும் ஆனால் தொல்காப்பியத்தில் மந்திரம் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் இருக்குது மந்திரம் என்பது இருக்குது மந்திர பொருள்வையின் ஆகுணவும் தொல்காப்பியம் அல்ல நிறைமொழி மாந்தர் ராணி இருக்கிற மறைமொழி ராணி மந்திரம் என்பது வடிவு கொடுத்து ரொம்ப அருமையாக மந்திரத்தை பற்றிய குறிப்பெல்லாம் இருக்குது இந்த சொல்லதிகாரத்தில் தான் இந்த மந்திரத்தை பற்றிய குறிப்பு இருக்கு இதுக்கு தான் ஏழு பேர் ஒரு எழுதியிருக்கிறான் மனுஷன் எடுத்தது யாரத்துக்கூட ரெண்டு பேர் ஒரு தான் இருக்கு பொருளாதாரத்து கூட மூன்று பேர் ஒரு தான் இருக்குது இந்த சொல்லதிகாரத்தை தான் ஏழு பேர் கை வச்சிருக்கிறாங்க அது ரெண்டு பேருடைய உரை கொஞ்சம் கடைசியெல்லாம் கிடைக்காது ஒரு நான்கு ஐந்து பேர் ஐந்து பேருடைய உரை முழுமையாக கிடைக்கிறது அதுல தெய்வச்சிலையாருன்னு ஒருவர் தெய்வச்சில அவர் தான் இந்த மந்திர பொருள்வையின் ஆகுணம் என்பதற்கு தன் உரையில நமச்சிவாய என்ற திருமந்திரத்தை எடுத்து காட்டுகிறார் வேற யாரும் தொழுதாப்பி உரையாற்றலை காட்டு லட்சினார்கினியோட வல்லார்வாய் கேட்டுனர்கள் அப்படின்ட்டு அதெல்லாம் பெரியவங்கப்பா இளம்பூர் தான் முதல் உரை ஆசிரியர் அவர் ஒரு தீய மந்திரம் அதாவது கட்டு போறது உருப்படாமல் உருப்படாம போன்னு சொல்றது மந்திரம் தான் ஏன்னா அது அதான் சொல்ல அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ பயன்களை பயன் தேடும் படிமையாளன் நிறைமொழி மாந்தர் ஆணையர் கலந்த மறைமொழிதானே மந்திரம் என்பதுக்கு நிறைமொழி தான் நிறைமொழி பொண்ணு வழங்கல வேற எவனும் எதுவும் இல்லை நிறைமொழி புலவர் குழுல சொல்லும் போது கூட இந்த மந்திரம் புலவர்களால் எட்டப்படப்படாது நல்ல அருளாளர்கள் தான் சொல்லணும் அருளாளர்கள் கேட்டா நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை அதை மந்திரமா ஆக்கணும் ஈசன் அடி போட்டு எந்த அடி போட்டு தேசநடி போட்டு அதை மந்திரமா செய்மா ஒன்றை உருவாக்கி மந்திரமாக ஆக்க கூடாது என்று பேசினேன் சில பேர் கூட வருத்தம் புலவர் நிறைமுடி மாந்த நிறைமுடி மாந்தர் ஆணையர் கலந்த மறைமுடிதானே மந்திரம் என்ப என்றல்லவா சொல்ல அப்படின்னு சொல்லுது வாக்கை எடுத்து வச்சுக்கணும் இருக்குணும் வேலை செய்யணும் செஞ்சா இருக்குது அப்ப நிறைமொழி நிறைமொழி என்ன தொன்காப்பிய உரையாற்றல் கூட நிறைமொழிங்கிறது இப்படி எழுதல நிறைமொழி மாந்தர் பெருமை நலத்து மறைமொழி காட்டிவிடும் திருக்குறள் தான் பெருமை அழகர் நிறைமொழி அவன் சொன்ன சொல் உடனே நிறைவேற்ற மொழி நிறைமொழி அது எப்படினாரு நீ என்றும் இன்பமா இருக்க என்று சொன்னா அண்ணா இருப்பான் நீ அப்படின் ஒடிக்க அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வ பயன்களை பயந்து விடும் மொழினர் அவர் மகிழ்ச்சியா அந்த துறவியார் வாழ்த்தினாலும் உடனே வாழ்வான் நீ சாகன உடனே செத்துருவோம் அதுதான் நிறைமொழி எல்லாம் இந்த மந்திரங்களை பற்றி குறிப்பிருந்தாலும் திருமந்த தொல்காப்பை உரையாக சொல்றதுல ஒரே வருடம் தெய்வச்சலையார் தான் அது கூட சொல்ற முறையெல்லாம் வேறு விதமா சொல்லுவார் தெய்வத்திலே பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கிற மந்திரத்தை உமையிடம் மகிழ்ந்தவர் வந்தார் காதல் அன்பர்தம் அருந்த பெருமையும் கலந்த வேத மந்திர நியதியின் அருமையும் இந்த இவருடைய அந்த அன்பின் மிகுதியும் பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் அது இரவு பகலாக ஒரே நீர்நிலையில் நின்று செய்யறே என்று அதோடு காதலாகி கசிந்து மந்திரத்துக்கும் பொருந்தோம் எனக்கும் சொல்ல சொன்னாங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அவளைதான் எனக்கு தெரியக்கூடாது அந்த மந்திரம் ஓதும் போது தனியே மறந்து மகிழ்ச்சி ஆசை ஓப்ப தலைக்கூடி அப்பதான் பயன்பட வரும் அது மாதிரி மகிழ்ச்சியாகவும் சொல்லுகிறார் இடைவிடாதும் சொல்லுகிறார் பெருமானுக்கு அருள் விரும்பி ஆதிநாயகர் அமர்ந்த அருள் செய்ய மற்ற அவர் தாம் தீதியான சிவபூரி எல்லையில் சேர்ந்தார் அதனால் அவர் என்னன்னு கேட்டார் ஒரு காலையல்லை வந்த பிறகு பெருமான் என்ன செய்தார் வீடு பெயர் வழங்கும் வீடு பேட்டை வழங்கினார் பல்வேறு குறிப்பு சேர்ந்தார் சிவலோகம் சேர்ந்தார் சிவபுரி சேர்ந்தார் பல்வேறு தொகுத்தாலே ஒரு தனி அமைப்பு இருக்கும் அறுபத்தி மூன்று பேரும் பெருமான் திருவடி நிழல் சேர்ந்தது பற்றி ஒரு குறிப்பு ஆய்வாளதெல்லாம் ஒவ்வொரு தர ஒரு அடிக்கடி நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் இறைவனுடைய திருவடியின் கீழ் அணைவுற்றார் என்று சொல்வது நாவுக்கரசருக்கு அதனால அன்னலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு அணைந்திருந்தார் என்று சொல்ற பெருமாவுடைய திருவடியின் கீழே அந்த நாவுக்கரசரா ஆன்மா அப்படியே ஒன்றி இருந்தது முத்தி பேருதான் நம்முடைய சிந்தியார்ல தெளிவ தூக்கி வச்சு அது மாதிரி சிவனடியை சேரும் முத்தி செப்புவது இங்கு யாமி அதுபோல இந்த அருவான் உண்மை நாயன்மார்கள் என்ன நன்னறிய சிவஞானம் எல்லாம் சேர்ந்து அப்படி அன்னலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு அனைந்து என்று முடிக்கிறது திருநாவுக்கரத்துக்கு முடிச்சிருக்காரு அதுக்காக அவங்க எல்லாம் மற்றவங்க எல்லாம் தாவ இப்படி அவருடைய பாங்க அப்படி சொன்னப்படுது இது நால்வர் பெருமக்கள்ல பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஜோதியது இது ஞான சம்பந்தர் இவர் திருவடியை சேர்ந்தார் அவர் சுந்தரர் கையிலையை சேர்ந்தார் முடிச்சு இந்திரன் மால்வீரமன் எப்படி ஆர்மிகு தேவரெல்லாம் வந்து நான்காம் அவர் மணிவாசகர் நடாஜ கண்டார் பெருமானி பெருமானி என்றார் அப்படியே அதோடு ஒன்றினார் வரலாறு தான் சொல்றவங்க சொல்லிட்டு இந்த மூவர் வரலாறு நமக்கு வெளிப்படையா தெரிந்தது போல மணிவாசகர் வரலாறு நமக்கு தெரியவில்லை ஆனால் அடைந்தார் இல்லை நடாஜ சென்று சேர்ந்தார் இப்படியாக இவர் நம்முடைய விருதுர பசுபதியார் கைலை சிவபுரி எல்லையில் சேர்ந்தார் சிவிலா நிலை சிவபுரியினர் நம்ம திருவாகுரத்துல செல்வரு சிவபுரத்தின் உள்ளார் செல்வரு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வரு எங்கே சிவபுரத்தின் சிவபுரம் மேல பெரிய எவ்வளவோ பெரிய சென்னை மாதிரி பெரிய விரிந்த நகரமா இருக்குமே சுவாமி ஆமா அந்த சிவபோகத்துல எங்கே இருப்பார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் எங்கே சிவநடி கீழ் உள்ள திருவடி கீழ் ஏத்த பணிந்து உள்ளார் என்று அறிவி சிவபுராணத்தினுடைய பயனை சொல்லும் போது இந்த சிவநடியை சேரும் புத்தி சொல்லுகிறார் திருவாசர் ஆகவே இவர் சிவபுரி எல்லையில் சேர்ந்தார் என்று நமக்கு இவருடைய வரலாற்றை நிறைவுபடுத்துகிறார் நம்முடைய சேக்கலா பெருமான் இனி அடுத்த ஒரே ஒரு பாடல் நீடும் அன்பில் உருதிரம் ஓதிய நிலையால் ஆடு சேவடி அருகுற அணிந்தனர் அவர்க்கு பாடு பெற்ற சீர் உருத்திர பசுபதியாராம் கூடுநாமமும் நிகழ்ந்தது குபலயம் போற்ற அவரு தோன்றி வளர்ந்ததெல்லாம் பசுபதியுதான் பேர் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி சிவப்பேரு இந்த உருதிரன் சொல்லியே இரவு பகலாக நீர்நிலையில் இருந்து சொல்லியே அவர் வீடு பேரடைந்த பிறகு அவருக்கு இந்த உருதிரங்கிற ஒரு அடைமுடி கொடுத்து இதுவரைக்கும் வெறும் பசுபதி யார் பசுபதியார் சொன்னதை விட்டுட்டு உருதிர பசுபதி யார் என்று சொன்னார்கள் அப்ப அவருடைய உலகத்தில் வாழ்ந்த போதெல்லாம் பசுபதி என்ற பெயர்ல இருந்தார் அவர் வீடு பேர் அடைந்த பிறகு இந்த உருதிர பசுபதி யார் ஆமையா ஒருவர் இருந்தார் எங்க தெருவில் தான் இருந்தார் பக்கத்து வீட்டில் ஆனா மனுஷன் வீட்டிலேயே இருக்க மாட்டாடியா அவர் வர்றதுங்கிறது வீட்டுக்கு எப்போதும் இரவு பகலா மனுஷன் அந்த தண்ணீரிலேயே நீர்நிலையிலேயே நின்றார் உருதனம் சொல்லிட்டே இருந்தார் அவர் பசுபதியார் இல்ல சார் உருதன பசுபதியார் என்று உரலாம் சொல்லுமாறு அந்த உருதனம் என்ற அரைமொழியோடு சேர்த்து சொல்லப்படலானார் என்று சொன்னார் அயில் கொள்முக்கு படையார் மருங்கருளால் பயில் உருதிர பசுபதியார் திரம் பரசி அப்படிப்பட்ட பெருமகனாருடைய திருவுகளை வணங்கி எயில் உடைத்தில் எல்லையில் நாளை போவாராம் செயலுடைப்புற திரு தொண்டர் மூடிவாம் நாளை போவார் வரலாற்றை என்று சொல்லி திருநாளை போவாருக்கு தோற்று வைத்தார் திருநாளை போவார் நந்தனார் அதனால அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும் திருநாளை போவார் வரலாறு ஆனாலும் சேக்கிலாறுவடி நின்று தெரிவதுதான் நமக்கு அடுத்த மாதத்துல அதை என்ன போறோம் கோபாலிருஷ்ண பாரதியாசெல்லாம் வந்து பாடம் கூட கூடாது பாடம் கூட கூடாதுன்னு வந்துட்டு அதெல்லாம் அந்த சொல்ல சொல்லாம் வாரியார் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா அப்படி ஒரு சட்டமெல்லாம் வரல இப்ப நீங்க மார்கழி திருநாளா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னால ஒண்ணு சொல்லப்படும் அதெல்லாம் சொல்லலாம் சொல்ல முடியாது அதனால சாமியே நான் வந்து திருவாதிரை போகணும் திருவாதிரை போகணும் நீ என்னடா நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மாரொழி திருநாளா அப்படிம்பா முன்னால ஒரு தொடர் ஒன்னு சொல்லுவாங்க சிவ சிவ அதெல்லாம் போயே போட்டு சொல்ல அதனால அப்படி அந்த காலமா போய்விட்டது ரெண்டாவது அவர் அவர் வேடிக்கையா பான்னார் அவ்வளவுதானே தவிர எல்லாருக்கும் விளங்குற மாதிரி அவருக்கு போய் ஒருத்தர் ஆண்டான் அடிமையா இருந்து ஒருத்தர் அடியவரா இருந்து அப்படிதான் இருந்து போனாரா அவருடைய கற்பனை கற்பனையை தவிர இங்க வரலாற்று எல்லாம் கிடையாது அருமையா இவர் வந்து அடிமையா இல்ல நல்ல அந்த தொழில்ல அந்த தோல் என்னென்ன உண்டோ அவற்றை செய்வதோடு கூட பெருமானுக்குரிய கருவிகள் எல்லாம் மிருதங்கம் என்ன மற்ற கஞ்சரா என்ன இது மாதிரி கருவிகள் எல்லாம் செய்து கொடுப்பாராம் அது மட்டுமல்ல தான் தினமும் வழிபாடு செய்த இடத்துல கோவிலுக்கு பின்னால கொஞ்சம் பள்ளமா இருந்ததை பார்த்தாராம் பார்த்த உடனே நல்ல கணறு தோண்டி நீண்ட உருவாக்கினார் எனவே குளம் பெட்டிய பெருமையும் நல்ல பெருமை கோயில்களுக்கெல்லாம் சிவருமான் திருக்கோயில்களுக்கெல்லாம் நல்ல இசைக்கருவிகள் செய்து கொடுத்தும் அப்படி வாழ்ந்தவர் தீர்வர்த்து போய் ஆண்டா நாடிமே அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் கற்பனையில் அப்படி வச்சு பாடினார் கொஞ்ச நாள் பாடம் படிஞ்சது பாடம் முடிஞ்சுங்களா என்ற வயதில் இனி நாம் அடுத்த திங்கள் திருநாளை போவாரே எண்ணுவோம் என்று கூறி இந்த மாதிரி எல்லாம் நாம் அனணுவாக ஒவ்வொருடைய வரலாற்றையும் எண்ணவும் அந்த எண்ணி எல்லோருடன் கலந்து மகிழுவும்படியான வரும் பெரும்புணியத்தை நம்முடைய குருமூர்த்தி முகவளியிருக்கிறார்கள் அவருடைய தொழில்மலர்களுக்கு வணங்கி பந்து கேட்டு மகிழ்ந்த பெரியவர்களாக உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் கூறி நிறைவுபடுத்துகிறேன் வணக்கம்